சதாசிவரம்பியமியமாதே குருபரம் ஓயத்து மமா பத்தேஷிம் மன கேனப்பதம பிரைத்தயு கனேஷிதா வாசமிமா வதந்த சுஸ் युनक्ति ஸ்ோத்திய ஸ்ோத்தம் மனசோ மனோய வாசோக வாசம் சவுணிய பிரண சு அதிமுச்சியதீரா प्रेत्यास्मान ना नो मनहा वित्मो ேத்தமால்லோோமூ மனா நமோ நீமாக எதைத்தனுஷ அநிய தேவதத் விதித்த அவிதித்தி சுச்ரும சுசிரம பூர்வா ஏன்தாசி ரே இந்த சிஷியன் கேட்ட கேள்வி கேனேஷிதம் பிரைதி இது எப்படி ஜாயின் பண்ணி ஃபங்க்ஷன் பண்றது இந்த அச்சேதனமாக இருக்கின்ற கண்ணு காது மூக்கு இந்திரியங்கள்லாம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இது அச்சேதனம் அது எப்படி சேதனமா இருக்கிறது அதனுடைய ரகசியம் என்ன குருநாதரே அப்படின்னு கேட்ட உடனே அது வந்து நீ சொன்னிய ஸ்ரோத்ரம் அந்த ஸ்ரோத்திரத்துக்கு ஸ்ரோத்திரம் அந்த கண்ணுக்கு கண்ணு அப்படின்னு அவர் ஆன்சர் கொடுத்தார் ஓகே மனசுக்கு மனசு அப்ப மனசுடைய மனசுன்னா மனசுல என்ன பங்க்ஷன் பண்றதோ அந்த சக்தி வந்து ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அப்படின்றது சொன்ன அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு பொருளாம் பார்க்க முடியாது வெளியில தேட முடியாது உள்ளரை தேட முடியாது அது நீயாகவே இருக்கிறாய் அது ஒரு கருத்து இன்னொரு கருத்து அந்த இந்திரியத்தை பிரகாசித்து அந்த இந்திரிய பிரகாசத்து அது வேறாகவும் அதற்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது அது இதனுடைய சான்நித்தியத்துல தான் அது பிரகாசிக்கிறது அதற்கு வேறாக இருக்கிறது ஓகே அதுக்கு வேறாக மாதிரில அதுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது அதுக்கு அதுக்கு சம்பந்தமாகவே இல்லாம இருக்கிறது அப்போ எது ஒன்று பிரகாசித்துக் கொண்டிருப்பதாக நினைக்கிறோமோ அது ஒன்லி தோற்றம் மாத்திரமே அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் என்ன நீ வந்து புத்திசாலி மாதிரி இருக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் கிளியர் டைரக்டா சிலதெல்லாம் டைரெக்டா சொல்ல முடியாது ஓகே அதனால இது கொஞ்சம் இன்டைரக்டா நம்ம வீட்லயே உபயோகப்படுத்துறேன் நிறைய விஷயம் டைரெக்டா பேச முடியும் சிலது இன்டைரக்டா சொல்லுவோம் நம்ம மாத்திரம் வீட்டில் உபயோகப்படுத்தலாம் உபநிஷத்தை பயன்படுத்தக்கூடாது என்ன அதனால அப்படி சொல்றது இங்க அப்படி சொன்ன உடனே இரண்டாவது மந்திரத்தில் அப்படி சொன்னாரு மூணாவது மந்திரத்துல அவர் வந்து பரிசோதிக்கிறார் மாணவனை நீ தாக்கு பிடிக்கிறியா இல்லை இங்கேயே எழுந்திருச்சு போயிடியா இல்லை அடுத்த கேம்புக்கு வரல வரல இந்த கேம்பை பார்த்தோன்னே அடுத்த கேம்பு டிசைட் பண்ணிட்டோம் வேண்டான்னு அப்படி முடிவு பண்றான் யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாருன்னா இது வந்து இது கண்ணுல பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வாயில சொல்ல முடியாது மனசில் சிந்திக்க முடியாது அதாவது இந்திரியங்களுக்கோ கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கோ இல்லை இந்திரியத்தினுடைய இந்திரியம் இருக்கு இந்திரன்ன தலைவன் ஓகே ஈஸ்வரனை தலைவன் அப்படின்னு பேர் ஓகே ஸோ வந்துட்டார் அழகேசர் அப்படின்னு சொல்ற அழகேசன் நம்ம ஊரில் வந்து ரா வராது அழகேசன் சொல்லுவாங்க அழகேசன் ஸோ அழகுக்கு ஈசன் அழகுக்கு தலைவன் நரனுக்கு தலைவன் நரேந்திரன் தலைவன் வந்து இந்த பாசுக்காவது தெரியுமா அவனுக்கும் தெரியாது ஓகே இந்த பத்து பேரோட பாசுக்கும் தெரியாது தெரியாது அதனால இது அகோச்சரம் இந்த பிரம்ம தத்துவம் அகோச்சரம் அதனால் அது மாதிரில நான் வித் மகா நான் விஜாணி மகா தெரியாது உனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் எங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஏன்னா இது வந்து இது வந்து ஒரு வஸ்துவா இல்லை அந்த வஸ்துவா நாங்க அறிந்து கொள்ளவில்லை அந்த வஸ்துவாக உனக்கு வந்து அறிய வைக்கவும் முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் உனக்கு எப்படி காட்ட முடியும் எப்படி சொல்ல முடியும் அது சொன்னாலும் விளங்க வைக்க முடியாது கண்ணாலையும் காட்ட முடியாது அப்படி விட்ட விஷயமா இருக்கிறது அப்ப நான் வரட்டங்களா எதுக்கு நான் நீங்க வரணும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க வளர்க்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க இரு வெயிட் பண்ணு எப்படி வந்து அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கோ எப்படி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இப்ப சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கோ நாலாவது சொன்னாரு அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா துவைகி பதார்த்தம் நான் ஒரு ஆள் இருக்கேன் எனக்கு அப்பாறுபட்ட மீதி எல்லாம் இருக்கிறது அப்படி உபனிஷத்து ரெண்டா பிரிச்சிருந்து பிரிச்சின பிறகு எதெல்லாம் உன்னால தெரிஞ்சுக்கிறையோ அதுக்கு பேரு அனாத்மா நான் வந்து ஆத்மா நான் ஆத்மா என்றால் நான் அறிந்து கொள்வது அனைத்தும் அனாத்மா ஆகிவிட்டது அகம் ஆத்மா அப்படி சொன்னா அறிந்தது அனைத்தும் அனாத்மா ஓகே அப்போ நீ எது ஒன்று தெரிந்து கொள்கிறாயோ தெரிந்து கொண்டாயோ நான் பார்த்தேன் தெரிஞ்சிட்டேன் அப்படி சொல்லிட்டியோ அனாத்மா ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியல சொல்லிட்டோ அதெல்லாம் அனாத்மா ஏதாவது உனக்கு தெரிஞ்சது அனாத்மா தெரியாதது அனாத்மா அப்படி சொல்லி காரணம் பண்றது இந்த உபனிஷத்தை நாலாவது மந்திரம் ஒரு வெரி யுனீக் மந்திரம் அது அப்படின்னு பார்த்தோம் அப்போ விதித்தம் என்றால் அறிந்தது விதித்தம்னா அறிந்தது அவிதித்தம் அறியாதது பிளஸ்வல் அறியாதது அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது பல தான் அதனால அறிந்தது அறியாதது இருக்கிறது விதித்த அநாத்மா ஓகே சோ அப்போ அவிதித்த அநாத்மா விதித்த அநாத்மா சரி அப்போ ஆத்மா என்றது எப்படிப்பட்டது அனாத்மா வித்த அவிதித்தன் போட்டோம் விதித்த பிளஸ் அவித்தித்தா இஸ்வல் டு அனாத்மா சொல்லிட்டான் அப்போ அநாத் அனாத்மா சொல்லியா ஆத்மா என்னது ஆத்மா இஸ்இக்குவல் ரஹித அல்லது விதித்த அவிதித்த அந்நிய கரெக்டா அந்நிய அதுக்கு வேறானது ஓகே இதி ஆத்மா அப்போ விதித்த அவிதித்த அந்நிய ஆத்மா அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்டது எது இருக்கிறதோ அது ஆத்மா ஓகே நீங்க இப்ப போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஆபீஸ்ல ஆத்மா நான் என்னடா ஆத்மா அது அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்டு எதுவோ அது ஆத்மா இதுக்கு மேல ஒரு குழப்ப முடியாது வந்து எப்பெல்லாம் பேச வரணும் நம்மளை தொந்தரவு பண்ணே அப்பெல்லாம் இதை சொல்லு என்ன அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்ட அறிவாகியூபமாக கொஞ்சம் சௌரியமா தான் இருக்கும் நோ ப்ராப்ளம் சரியா அதனால விதித்தா அவிதித்தேத்திரம் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அந்த ஆத்மா சிரோத்ரஸ்யோத்ரம் அறிந்ததுக்கும் அறியாததற்கும் உள்ள எந்த கருத்து சொன்னதோ அதே கருத்து தான் சுரோத்ரஸ்ய சுரோத்ர அப்படி சொல்றது அப்போ இந்த ஆத்மா எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது சொல்றது விஷயம் என்ன அப்படின்னா அந்நியத்து ஏவ ஏவ வேற சொல்றது உபநிஷத்து அது இதுக்கு வேறுபட்டுத்தான் இருக்கிறது தது ஆத்மா அத்தகா மேலும் அவிதிதாத் அதி அத்தினா இங்க அந்நியத்து திருப்பி ஒரு அதி வந்திருக்கு அது அந்நியத்து அப்ப அறியப்படாததுல இருந்தும் ஆத்மா இருக்கிறது அதனால இது யாருக்காங்க இது வந்து என்னுடைய பரம்பரையில வந்து குருநாதர்லாம் பரம்பரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதான் உனக்கு நான் சொல்றேன் ஓகே அந்நேவது விதித்தாத் அதகா அவிதித்தாத் அதி சுசுரும பூர்வேஷாம் ஓகே யார் சொல்றது யாச்சீரே என்னுடைய பூர்வீகத்தில் இருக்க குருநாதர்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயங்கள் தான் இருக்கிறது நீ அது அப்போ இப்படி விளக்கியிருக்காங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் எதெல்லாம் வந்து தெரியாம இருக்கிறதோ இனி வந்து ஆத்மாவை தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணினாயோ அது தப்பு ஓகே ஆத்மா புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இனிமே தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க போறேன்னு சொன்னா அது டிஃபிகல்ட் ஓகே நீ இப்போ நல்லா கிளிக் பண்ணியாச்சு இப்போ தெரிஞ்சதுன்னு சொன்னா ஆத்மாவை தெரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா தெரியலன்னு அர்த்தம் தெரியலன்னு சொன்னா அதுவும் தெரியலன்னு அர்த்தம் இந்த சப்ஜெக்ட் புரியுதுல நீ இப்போ இது ஒரு போர் சப்ஜெக்ட் இது ஒண்ணு தான் தெரிஞ்சுட்டோ தெரியலன்னு தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது இதை தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது தெரியலன்னு சொல்ல முடியாது அப்போ அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா அது நீதான் அறிந்ததையும் அறியாததையும் அறிந்து கொள்பவன் எவனோ அந்த அறிவு ஸ்வரூபம் கான்சியஸ் அப்படி போட்டுக்கணும் இல்லாட்டி இன்னொரு பக்கம் போயிடலாம் ஓ அறிந்தது அறியாதது இல்லைன்னா மீதி என்ன இருக்குது சூன்யம் அப்படி சொன்னீங்கன்னா தலையில சூன்யம் தெரிக்கிறதுக்குள் அறிவு அறிவு நான் புரிஞ்சுக்கணும் இப்ப சுத்தி வளர்ச்சி உபதேசம் பண்றது காரண அந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் நீனு தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு படாத பாடுபடுத்து அதனால ஆத்மா சக்ஷு ஸ்ரோத்ரம் கவு தேவோ யுனக்தி அப்படி கேட்ட கேள்விக்கு பதில் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மேலும் அந்நியேவ விதித்தாத் அவிதித்தாத் அந்நியேவ தத் விதித்தாத் அந்த ஆத்ம சைத்தன்யம் அறிந்ததுக்கு வேறானதுக்காகவும் அறிந்ததுல இருந்து வேறானது ஆத்ம சைத்தன்யம் என்ன அர்த்தம் இங்க கம் டு பாயிண்ட் இப்போ இந்த உடம்பு தெரியுமா தெரியாதா தெரியும் உடம்பு ஒழிக்கிறது தெரியுதே எனக்கு தெரிய வந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் யாருக்கு பேக் இருக்கோ அவங்க தான் பெயின் சொல்ல முடியும் ஒரு பையா சொல்ல முடியாது அதனால நமக்கு லீவுக்கு ஒரு சீரியஸா ஒரு ஆர்டர் இருக்கு தாத்தா சித்து தாத்தா சித்து தாத்தா சொல்லுவேன் இது எங்க அம்மாவோட தாத்தா இது அங்க அப்பாவோட தாத்தா அவரோட பிரதர் சொல்லுவான் உடனே லீவ் லெட்டர் எழுதுன்னா தாத்தா செத்து போயிட்டார் அதனால லீவ் சில வீட்டுல தாத்தா அப்படியே இருப்பாரு அதனால அது போல லீவுக்கு மெடிக்கல் லீவ் என்ன சொல்ல பேக் பெயின் சொல்லலாம் பேக் பெயின் தெரியுதுல பேக் பெயின் தெரியுது இல்லையோ பேக் பெயின் அதனால என்ன உடம்பு இருக்க வழி எல்லாம் தெரியுறது எனக்கு தெரிஞ்சதுனால அனாத்மா மனசு இன்னைக்கு மனசு சந்தோஷமா இருக்கிறது துக்கமா இருக்கு சுகமா இருக்கிறது இன்னைக்கு டிஸ்டர்ப்டா இருக்கிறது தெரியுறதா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுட்டீங்களோ அது நீ கிடையாது ஓகே அதனால பிராணம் மூச்சு விடுறது தெரியுது அது நீ இல்லை புத்தி கூட சில சமயம் பங்க்ஷன் பண்றது சம்டைம்ஸ் அது தெரியுறது சம்டைம்ஸ் புத்தி நீங்க நல்லா சொல்லிட்ட அப்படின்னு சொல்றது இல்ல தெரியுது இல்லையா அது நீ இல்லை இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் அந்த மாணவன் அந்த மாணவனுக்கு தான் இந்த டீச்சிங்ல இது சேத்தனம் இல்லை அச்சேதனம்னு தெரிந்து கொண்ட மாணவன் ஓகே அப்போ எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ அது வந்து ஆத்மா கிடையாது நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த உடம்பு மனசு இந்திரியெல்லாம் எனக்கு தெரியிறது அதனால நான் கிடையாது அதை தெரிஞ்சுக்கிற ஆள் இருக்கான கான்சியஸ்னஸ் அறிவு சொரூபம் சைத்தன்ய சொரூபம் அறிந்து கொள்றது எதுவோ அந்த அறிவு சொரூபம் அப்படி அந்த அறிவு சொரூபத்துக்கு பேரு டெக்னிக்கல் நேம் வந்து சைத்தன்யம் பாப்புலரா சொல்றது கான்சியஸ்னஸ் ஐ எம் கான்சியஸ் பீயிங் அப்படி சொல்றோம் ஐ எம் த கான்சியஸ் பீயிங் அந்த யத்தை அந்த வேறாக இருக்கிறது புதிய விஷயம் எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்மாவுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம் தெரிஞ்சுக்கிறது புதுசா எதையா திரு அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அறிபவன் இருக்கிறான் அவன் தான் அகம் ஆத்ம சைத்தன்யம் இந்த விஷயத்தை பரம்பரை பரம்பரையா வந்திருக்கிறது இப்போ நீ இருக்கியான்னு கேட்டான் என்ன சொல்லுவோம் கேட்டு சொல்லட்டுமா என்ன டொனேஷன் கேக்குறேன் கேட்டு சொல்லட்டோமா நீ இருக்கியா இல்லையா இருக்கேன் அதான் பதில் எந்த நேரத்துல எழுப்பி நீ இருக்கியா இல்லையா இருக்கேன் தெல்ல தெளிவு அப்படி சொல்லிட்டா இவார் கிரேட் ஓகே இப்ப படித்ததுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது தோணுது மௌன இருந்ததனை சொல்லாமல் சொன்ன புரியம் காரணம் பண்ணி ஓகே அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இரண்டாவது மந்திரத்திலே முடிஞ்சு அவன் கேள்வி கேட்டா முடிஞ்சு குரு வந்து அந்த இரண்டாவது மந்திரத்தை புரிஞ்சிருப்பா புரிஞ்சிருக்காது மந்திரத்தை எப்படின்னு சொன்னாரு நாலாவது மந்திரத்தை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னாரு இது பரம்பரையா உள்ளது சொல்லிட்டு இப்ப கன்க்ளூட் பண்றாரு உபதேசத்தை கன்க்ளூட் பண்றாரு என்ன உபதேசத்தை கன்க்ளூட் பண்றான்னு பார்ப்போம் அஞ்சாவது yutyate, brahmatvam ு வா திரம விேத்தம் எமுு ஏன வாக்கப் யுத்திய தேம் ததேவ பிரம்மத்துவம் வித்தீம் நேத்தம் எதித்தமுபாசத்தேம் ஓகே இது தெல்ல தெளிவு நீ இருக்கிறது தெல்ல தெளிவு ஸ்வதசித்தம் ஓகே சாஸ்திரம் சொல்றதும் தெளிவு இதை வச்சுண்டே ஒவ்வொருத்தரும் வேற வேற கருத்து சொல்றது தான் ஒண்ணுமே புரியல இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிற கருத்தை இதே மாத்தி வந்து அதுக்கு தனித்தனி மதம் அதுக்கு உறுப்பு தனியா இருக்குன்னா ஆச்சரியமான விஷயமா இருக்கிறது சங்கர் அதுதான் ஒண்டர் இவ்வளவு விஷயம் தெளிவா சொல் இருக்காப்பா இது இதுக்கு மேல நீ மாத்தி எப்படின்னு சொல்ல முடியும் அதனால சங்கராவேதாந்தம் சங்கரவேதம் அரே சங்கரர் ஒன்றும் புதுசாக சொல்லலை உன்னால சங்கரன் மாதிரி எல்லாத்தையும் துருவி துருவி துருவி உபநிமிஷத்தை படிக்கிறது முடியாது அவர் எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்ப்பான்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி ஒரு லெட்டர் கூட விடாம எல்லாத்தையும் பார்த்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் அதையாவது நீ எடுத்துக்கலாம் ஓகே நிறைய விஷயம் நமக்கு வந்து புரியலைன்னா அவர் சரியா சொல்லலை ஒரே போடு அதனால இதுல அஞ்சில என்ன சொல்ல வரமோ அதுதான் ஒன்பது வரைக்கும் ஒன்பது வரைக்கும் நீட்டும் அதாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 5 மந்திரம் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்றதுன்னா உப நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கும் மற்ற கருத்து உள்ளவர்களுக்கு மேல எவ்வளவு கோபம் இருக்கும் திருப்பி திருப்பி இதுதான் இதுதான் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ சொல்றது அப்படின்னா இந்த அஞ்சு தடவை அவன் தப்பு தப்பா சொன்னா உபநிஷத்து கோபம் வருமா வராதான் சொல்றது இரண்டற்ற தத்துவமாக இருந்து எப்படிப்பட்டது அத்வைதங்க ஸ்தாபிக்கிறது முழு மந்திரம் ஐக்கிய மந்திரம் இது ஓகே ஐக்கியப்படுத்துறது இந்த அஞ்சிலிருந்து ஒன்பது இருக்கிற மந்திரத்தில் குறிப்பா கிறிஸ்பா என்ன கருத்து இருக்கிறது அப்படின்னா மூணு கருத்து இருக்கிறது மூணு கருத்து என்ன இருக்குன்னா நம்பர் ஒன்னு வந்து இந்திரியங்களினால் ஆத்ம சைத்தன்யத்தை பிரகாசிக்க வைக்க முடியாது ஏன் ஒய் இந்திரிய அகோச்சரமா சைத்தன்யம் இருக்குன்னு சொல்ற ஏன் ஒய் ஏன்னா அதுவே அது கிட்டந்து வாங்கின கடன் லைட் பிரகாசிக்க வைக்கணும் நான் உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன் நான் நூறு ரூபாய் ஒண்ணு கடன் கொடுக்குறேன் இது நல்லா இருக்கிறது இப்ப உங்க வீட்டு வேலைக்காரனுக்கு நீங்க வந்து பைசா கொடுக்குறீங்க மாச சம்பளம் கொடுத்துட்டு எனக்கு நூறு ரூபாய் கடன் கொடுறான்னு சொன்னாங்க மகா கேவலமா இருக்கும் அது ராஜிக்க ஒத்து வரல கௌரவத்துக்கும் பிரச்சனை அதுக்கு என்னை பார்த்து வளர்ந்த பய என்னைக்கு எப்படி சொல்றான்னு பாத்தியா நாக்குள்ள நரம்பு இல்லாமக்கு இப்ப ஆத்மா இருந்தா அப்படித்தான் சொல்லும் நான் உன்னை பிரகாசிக்க வைக்க போய் நீ வந்து என்ன பிரகாசிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ற அப்படி சொல்லும் என்னுடைய சன்னிதானத்தில் தான் நீ நடந்து இருக்கிறத ஓகே நான் விலகி போயிட்டேன்னா உனக்கு ஒன்னும் கிடையாது சல்லா காசு ஆகிடுடா சல்லா இதுல டைலாக் லோக்கல் டைலாக்கு அது போல இப்ப ஆத்மா ஒண்ணு இருந்துதான் டைலாக் பண்ணும் என்ன வச்சு நீ கண்ணாலே மூக்காலையும் வாக்குனாலையும் சொல்லிடுவாலும் நீ இருக்க எப்படி சப்போஸ் இந்த ஆத்மா கர்வம் பேசும் இது பேசறதுக்கோ கேட்கறதுக்கோ இன்னொரு ஆள் கிடையாது புவர் ஆத்மா ஒரே ஆத்மா தான் இருக்கிறது செகண்ட் பர்சன் கிடையாது அதனால இதுக்கு கர்வமும் வராது பொறாமையும் வராது ஏன்னா ரெண்டு ஆள் இருந்தா தான் பொறாமை வரதுக்கோ கர்வம் வரதுக்கோ சான்ஸ் இருக்கு அதனால இந்த ஆத்மா கர்வப்படுறதுன்னு முடிவு பண்ணா கூட கர்வப்பட முடியாது ஏன்னா இரண்டாவது பதார்த்தம் கிடையாதுங்க அப்ப என்னுடைய காம குரோத லோப மத மாச்சரியலாம் போகணும்னா ஒரே வழி அந்த ஆத்ம சைத்தனை நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன்னா கிளைம் பண்ண ால் பொக்கப்படும் அப்படி சொல்றாங்களே அதுதான் இது ஞானத்தினால் அப்படி தனியாக கொளுத்தி விடுவாங்களா போகி மாதிரி கொடுத்து கூடாது பொல்லி விட்டு சொல்லுவான் அதனால அப்படியெல்லாம் இது ஞானத்தினால் அறிவினால் எப்படி நம்ம ராமகிருஷ்ணன் என்னுடைய விவேகத்தினால் பவதாரணியினால் வாரினால் வெட்டினேன் விவேகத்தினால் அந்த விவேகம் ஞானம் அப்ப இந்திரியங்களினால் ஆத்ம சைத்தன்யத்தை பிரகாசிக்க முடியாது எந்த இந்திரியங்களை சைத்தன்யம் பிரகாசிக்கின்றதோ அந்த சைத்தன்யத்தை இந்திரியங்களினால் பிரகாசிக்க வைக்க முடியாது அப்படி டிரான்ஸ்லேஷன் இது முதல் வரைக்கும் செகண்ட் என்ன அந்த சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் பிரம்மன் என நீ அறிந்து கொள் அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் என்று நீ அறிந்து கொள் ததேவ பிரம்மம் கொள் எப்படி அறிந்து கொள்வம் நீ எப்படி அறிந்து கொள் ததே ஏவ தது ஏவ ஏவகாரம் ரொம்ப ஏவ இவ ரெண்டு வார்த்தை இம்பார்ட்டன் சமஸ்கிர இவனா போல் நான் எப்படிப்பட்ட உண்மத்துவத்து போத்திகாரனை போல் அப்படின்னா என்ன அர்த்தம் பைத்தியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அது இவ போல் ஏவ என்னன்னா கண்டிஷன் சத்தியம் ஏவன் ஜெயத்தே சத்தியம் தான் ஜெயிக்கும் ஒருத்தர் சொன்ன இதுதான் அப்சல்யூட் அன்ட்ரூத் அப்படின்னா அதனால அந்த சைத்தன்யம் பிரம்மன் நீ என அறிந்து கொள் இதுக்கு பெருதான் மகா வாக்கியம் ஐக்கிய வாக்கியம் அந்த பிரம்மனும் நீ வேற இல்லை இரண்டும் ஒன்று ததேவ பிரம்மம் வித்தி அப்படியே ஒரு அக்ஷரம் வராம அஞ்சு மந்திரத்தில் திருப்பி ரிப்பீட் பண்றது தன்னுடைய சிஷியனை பார்த்து குரு சொல்றாரு ததேவ பிரம்மம் வித்தி எப்படிப்பட்ட நான் மூக்காரி ராகம் பண்ணிட்டு இருக்கேன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீ அழுதுகிட்டே இருந்தாலும் நீ தான் பிரம்மன் இந்த வீட்டுல நானே சாதம் வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கிறது நீ கொட்டாம பக்கத்து வீட்டுக்காரை கொட்டுவா இல்லையா அது போல என்ன ஆனாலும் நீ தான் அந்த வீட்டுக்கு பணியாகணும் அது போல நீ என்ன அழுதாலும் நீ தான் தத்துவ மசி அந்த பிரம்மன் நீ அது மாத்திர மூணாவது வந்து நமக்கு ஒத்துக்கு ஒரு நெருடலான விஷயத்தை உப்பு சொல்றோம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்றோம் அது என்ன இந்த உபாசியத்தோடு கூறிய தேவதைகள் ஈஸ்வரா யார் அது பிரம்மன் ஓகே பிரம்மன் நீ காலங்காலமா கும்பிட்டு இருக்கிய உபாசியம் பண்ணிட்டு அந்த தேவதைகள் பிரம்மன் இவன் என்ன கேட்டான் தேவ யுனக்தி அந்த தேவன் யான் இந்த இதெல்லாம் பிரகாசிக்க வைத்திருக்க அந்த தேவன் யார் அந்த தேவன் தேவதைகள் ஒரு தேவதையும் பிரம்மன் இல்லை தள்ள தெளிவி நேத்தம் எத்தித்த உபாசத்தே நேத்தம் எத்தித்த உபாசனை எத்து உபாசத்தே இதம் நத் உபாசத்தே இதம் ந நீ எதை உபாசித்துக் கொண்டிருக்கிறாயோ அது நீ இல்லை அது இல்லை அப்படி சொல்றது அப்போ இங்க ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது இல்லைன்னா இதுல கன்ஃபியூஸ் ஆயிடும் தீக்கால போய் சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா பிரமேயம் பிரமாணம் பிரமா தான் அகம் பிரமா வந்து பிரமாணம் மைக் வந்து பிரமேயம் இது மூணு ஒர்க் பண்ணும்போது இது மைக் என்ற கிடைக்குது அதை பேரு பிரமா பிர அப்படி சொல்ல முடிஞ்சு போச்சு பிராந்தியாயிடும் இந்த பிரமா பிரமா ஆயிடுச்சுன்னா பிராந்தியம் பிராந்தியா டெல்யூஷன் ஓகே பிரமா நாலேஜ் அறிவு ஓகே அப்போ பிரமாத அறிபவன் அந்த அறிபவன் அறிபவன் அறியப்படுகின்ற மைக்காக ஆக முடியாது கரெக்ட் அரிபவன் அறியப்படுகின்ற மைக்காக ஆக முடியாது அரிபவன் அறியப்படுகின்ற நாயாக முடியாது இப்போ பலிச்சு கரெக்ட் எப்படி நான் வேற டாக் வேற அப்படி அப்ப அறியப்படுகின்ற விஷயத்திலிருந்து அரிபவன் வேறாக இருக்கின்றான் சரியா அப்போ அறியப்படுகின்ற விஷயம் வந்து பிரமேயம் அரிபவனுக்கு பேர் பிரமாத்தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எல்லா சுவாமியும் பிரமேயத்தில் போட்டுட்ட இவர் அறிபவரா அதெல்லாம் அறியப்படுற ஒரு வஸ்து மைக் மாதிரி ஒரு வஸ்து இது டேபிள் மாதிரி நினைச்சிருக்கார பிரமேயமா சுவாமி அப்பிரமேயம் இந்த இதுல போட்டி போட்டா வருமே அர்ச்சன அப்பிரமேயம் வருவது இல்லையா அந்த அப்பிரமேயம் அது பிரமேயம் கிடையாது எப்ப சுவாமி அப்பிரமேயமோ அப்பிரமேயமா இருக்கிற சுவாமி எப்படி நீ வந்து பிரமேயமா கொண்டு வர முடியும் இம்பாசிபிள் அப்போ பிரமாணம் பிரமாணம் பிரமேயத்தை விளக்கலாம ஒழிய பிரமாணம் பிரமா காட்ட முடியாது பிரமேயத்தினால பிரமாத்தா பிரமேயத்தை அறியலாம் பிரமேயம் பிரமாத்தை அறிய முடியாது ஒரு நாளும் முடியாது அறிபவனை அறியப்படும் பொருள்களோ கருவிகளோ அறிவைக்க முடியாது அறிபவனை அறியப்படுகின்ற பொருளோ அறியப்படுகின்ற வைக்கின்ற கருவிகளோ ஒரு நாளும் காட்ட முடியாது ஆத்மா அப்பிரமேயம் சைத்தன்யம் அப்பிரமேயம் பிரம்மன் அப்பிரமேயம் ஆத்மா சைத்தன்யம் பிரம்மன் உண்மை ட்ரூத் எல்லாம் உண்மை ஏக்கம் ஓகே இது ரொம்ப கடினம் இந்த தர்பு வெரிக்கும் அந்த அருகும் புல்லு கிட்ட அந்த கோரை இப்படி வளர்ந்திருக்கும் அதுல போய் உங்க உடம்பை இப்படி பண்ணி பாருங்க அப்படியே ஒரு ரவுண்டு போடுவார் பிளட் ஷார்ப் ஸ்லோகம் எப்படி இருக்கிறது வெரி சாஃப்ட் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஸ்லோகம் புரிய ஒண்ணும் கஷ்டம் இல்ல புரியா லிட்டரலா ஒண்ணும் புரியல ஆனா ஷார்ப்பு அதனால அப்படிப்பட்டது அப்போ ஆத்மா இஸ் ஈக்குவல் அப்பிரமேயம் ஆத்மா இஸ்வல் டு பிரம்மன் ஈஸ்வரா இஸ் அப்ப ஈஸ்வரன்றது என்ன பிரம்மன் மாயா இஸ் ஈக்குவல் அப்போ ஈஸ்வரா என்ற ஒரு பதம் அது மாயில இருக்கிறத விஷயம் இருக்கிறதோ அதுக்குதான் ஈஸ்வரா சொல்றோம் ஒரிஜினல் பிரம்மன் இருக்க அது மாயை உபாத்தியோட இருக்கிறது மாயையுடைய உபாத்தி எது இருக்கிறதோ அது ஈஸ்வரா இவர் பாடி இவரது உபாதி இந்த உபாத்தி நீ கிடையாது ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அது போல இந்த பிரம்மத்துடைய உபாதி ஈஸ்வரா அதனால பகவான் கிருஷ்ணா கீதையில சொல்லும்போது அவன் வந்து அலையாக இருக்கும் போதே சமுத்திரம் என்று உணர்ந்தவன் சமுதிரமாக சொல்லும் போதே அவன் தண்ணீராக உணர்ந்தவன் அதனால அவன் பூர்ணன் அவன் அலையாகவும் இருக்கிறான் சமுத்திரமாக இருக்கிறான் தண்ணீராகவும் இருக்கிறான் ஒரே நேரத்தில் அப்படி ஒரு புல் அவதாரம் அவர் அற்புதம் அவன் வந்து வாசுதேவகனுடைய பையன் தேவகையுடைய வசுதேவசுதம் தேவம் கம்சானூர் அமர்த்தனம் தேவகி பரமானந்தம் அந்த கிருஷ்ணன் தேவிகியோட புள்ளியா இருக்கான் தேவிகோட அலை கம்சா என்னை யார் நினைத்தாய் நான் தான் அந்த பரம்பொருள் சர்வேஸ்வரன் நாராயணன் நான் அப்படி சொல்றான் அர்ஜுன் சொல்றான் நீ சங்கு சக்கரச்சாரியா வந்து பழைய ஆளுக்கா வந்து வேண்டாம் எனக்கு என்னால் முடியாது அப்படின்ட்டான் அங்க வந்து சமுத்திரமா காட்டுறான் ஓகே அது மாத்திர என்னை யாரும் நான் அனைத்தையும் உருவாக்கினேன் ஓகே என்னிருந்து இவைகள் தோன்றின நான் அவைகளிடம் இல்லை அப்படிலாம் கீதையில வருது நம்ம பின்னாடி படிக்க போறோம் அப்போ சோ ஒரே இதே விஷயத்தை மடிச்சு முடிச்சு சொல்லுவாரு கிருஷ்ணா கீதையில உபதேசம் அவைகளா என்னிடமிருந்து வந்தன நான் அவைகளிடம் இல்லை எனக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்னை சார்ந்துதான் அவைகள் இருக்கின்றன என்ன சொல்ல வரையா சம்பந்தம் குருநாதர் எனக்கு சொல்லவில்லை நான் உனக்கு சொல்ல முடியாது நான் வித்தமகா வித் மகா நான் விஜாணி மகா அததான் கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனனுக்கு அதனால அர்ஜுனன் மரியாதை சண்டை போடுத அதனால நீ செய்ய வேண்டியது கர்மயோகம் பண்றார் புரியுதுல ஏன்னா உன்னுடைய அந்த கரண சுத்தி ஆகும்போது தான் இந்த விஷயமானது என்ன சொல்ல வரன்றது புரிய வரும் இப்ப புரியல மாதிரி புரிஞ்சு இல்லையா அது போறும் உனக்கு அது புரிஞ்சுத்துன்னு அர்த்தம் எனக்கு புரியலேன்றது புரிஞ்சுடுன்னா புரிஞ்சுதுன்னு அர்த்தம் எனக்கு நன்னா புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா அர்த்த நம்ம சாட்சாத் பானை விட்டுட்டோம் சட்டிக்கிட்டு இருந்தா இந்த பானை இருக்க பானை வச்சுக்கோங்க இந்த பானை சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது பானை இது பானை சொன்னா இன்னொருத்தர் சொல்ற கலிபன் பேர் சொல்றது ரை ரெண்டு பேர் சொல்றது ரை ரை ஈக்குவலி ரைட் ஆட் பார்ஷலி ரைட் ஒன் இஸ் பார்ஷலி ரைட் ஒன் இஸ் அப்சொல்யூட் ரைட் கரெக்ட் ரைட் டூ டைப் ஆஃப் ரைட் ஒன்லி ஒன் பார்ஷலி ரைட் இன்னொன்னு ஈக்வலி ரைட் ஆனா பார்ஷலி ரைட் அனதர் ஒன் அப்சொல்யூட் ரைட் அதிகமானது ஒன்லி பார் நாம ரூப நேம் அண்ட் ஒன்லி நேம் அண்ட் அந்த நேம் அண்ட் பார் எடுத்துட்டா இருக்கிற வஸ்து பிரம்மன் வஸ்து அந்த பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம் அந்த பிரம்மன் சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் ஆத்மா அந்த ஆத்மா அகம் இப்படி வரணும் அகம் ஆத்மா அந்த ஆத்மா சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் பிரம்மன் இப்படி புரிஞ்சுண்டா சரியா இருக்கும் அப்போ சைத்தன்யம் வந்து ஏக்க சைத்தன்யம் இரண்டாவது சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் தான் இந்த உபாதியில இருக்கும்போது ஜீவா சமஷ்டி உபாதியில இருக்கும்போது ஈஸ்வரா அப்ப ஈஸ்வரான்ற உபாதி இவர் பாடி மைண்டும் உபாதி இந்த உபாதி நீக்கினா இருக்கிறது சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்துக்கு ஒரு பேரு ஆத்மா இன்னொரு பேரு பிரம்மன் தேர் போர் ஆத்மா இஸ் டு பிரம்மன் என்ன அதனால வாங்க ரொம்ப சந்தோஷம் இங்க உபநிஷத்து கவு தேவோ யுனக்தி தேங்க்யூ இவர் இல்லைன்னா மூவாக அப்போ இது பானைன்னு சொல்லலாம் இதை களிமண் சொல்லலாம் பானைன்னு சொல்லலாம் களிமண் சொல்லலாம் ஓகே ரெண்டுமே சரிதான் ஆனா உண்மையிலே இதை ஆராய்ச்சி பண்ணும்போது பிஹெச் பண்ணும்போது இது பிரிகேஜி வந்து பானை தான் களிமண் கூட சொல்லக்கூடாது களிமண் இது பிரிகேஜி கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு களி பானை சொல்லும் அப்பன் பண்ண ஏ இது களிமண் அது ஒண்ணு அது உறுதியா சொல்லிடும் இந்த டீச்சர் மக்கு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லும் எங்க மிஸ் என்ன பானை போய் களிமண் சொல்றான் என்ன வேற கிளாஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுரு ஒண்ணுமே சொல்ல தெரியல அவளுக்கு அப்படின்னு சொல்லிடும் கிளாரிட்டி எதுக்கு புரிஞ்சிருக்கோ அது கிளாரிட்டியா இருக்கும் அதுதான் குழந்தை வயசு கூட கூட தான் நமக்கு புரிஞ்சது புரியாம இதெல்லாம் கன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்போம் கன்ஃபியூஸோட கும்பல் நமக்கு வயசு ஆகும்போது மெச்சூரிட்டின்னு பேர் அதுக்கு பேர் நம்ம லோக்கல் வார்த்தையில அதனால குழந்தையும் ஞானியும் ஒண்ணுன்னு சொன்னால இது ப்ரீகேஜில் சொல்லி கொடுக்கும்போது பானைன்னு தான் சொல்லிக் கொடுக்கணும் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வரும்போது இது களிமண்ணில் செய்யப்பட்ட பானைன்னு சொல்லணும் பிஹெச் போயிட்டேன்னா நோ இது பானை கிடையாது நோ மனஹா நோ பாட் இது களிமண் ஓகே இதுக்கு அப்பால ஒண்ணு இருக்கிறது அது கன்ஃபியூஸ் பண்ண இது களிமண்ணும் கிடையாது அது கீதா அங்க போய் பார்த்துக்கோ அதனால அங்க சங்கரா ஏ இது இந்த களிமண்ணும் இதை சார்ந்திருக்கிறது ஓகே மண்ணை சார்ந்திருக்கிறது மண்ணு எதை சார்ந்திருக்கிறது சார்ந்த பூமி சார்ந்திருக்கிறது சார்ந்திருக்கு நீர் அக்னி சார்ந்த சார்ந்து இருப்பது மாயை எது சாராமல் இருக்கிறதோ அது சத்தியம் அகம் சத்தியா இதெல்லாம் ரிலேட்டிவா இருக்கிற ட்ரூத் ரிலேட்டிவா இருக்கிற நாட் அப்சொலியூட் ட்ரூத் ஓகே அதனால இதெல்லாம் புரிஞ்சுண்டு நான் வந்து பிரம்மன் போய் வீட்டுல போய் சொன்னா அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாறப்பட்டது அறிந்தது பிரம்மனை தெரிந்து அப்படி சொல்றாரு சக்ஷுஷு சக்ஷுஷக அப்படி சொல்ல மாதிரி இந்த கை மாதிரி இந்த கையில இருக்க லைட் இந்த கையை வியாபித்து கையிலிருந்து வேறாக இந்த கைக்கும் மாறாக இருக்கிறது இங்க இருக்கிற பிரகாசம் இருக்க இந்த பிரகாசம் எப்படிப்பட்டது என் கையை பிரகாசித்து வைத்து இந்த கைக்கு வேறாகவும் மாறாகவும் இருக்கின்ற வஸ்து பிரகாசகா ஓகே அந்த பிரகாசம் அந்த பிரகாசத்துக்கு பிரகாசம் கொடுப்பது ஆத்ம சைத்தன்ய பிரகாசம் அப்படி உள்ளது அந்த ஆத்ம சைத்தன்யம் மனசு வாக்கு இந்த மாறாக உள்ளது ஆத்ம சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் அகம் அப்படி சொல்றது இது வந்து மூணாவது மந்திரத்தில் என்ன சொன்னாரு இதை விளக்குவது கடினம் அப்படின்னு வலியுறுத்திச்சு வலியுறுத்தப்பட்டு ஏன் அது அது சொல்லி நாலாவது மந்திரத்தில் பூர்வேஷம் அறிகிறவன் எவனோ அந்த பிரம்மன் சொல்லி அந்த பிரம்மன் தான் ஆத்ம சைத்தன்யம் தான் பிரம்மன் இப்ப அஞ்சு ஒன்பது வரைக்கும் சொல்லிட்டு வருது அப்படின்னா என்ன எது ஒன்று வாக்கினால் அறியப்படவில்லை அறிவிக்கப்படவில்லையோ எது ஒன்று வாக்கினால் அறிவிக்கப்படவில்லையோ வாக்குனால் சொல்ல முடியாததோ எந்த சைத்தன்யத்தினால் வாக்கானது பிரகாசிக்கின்றதோ இல்லையா ஏன வாக்கு அப்யூத்த அப்படி போட்டு முதல்ல வந்து எத் வாசாதித்தம் எத் வாசா அனப்பயுத்தித்தம் அப்படின்ன எதனால எதுனா இங்க ஆத்ம சைத்தன்யத்தினால் வாக்கு வாக்கு வாக்கினால் அனப்பியுத்தித்தம் அறிவிக்கப்படவில்லையோ சொல்ல முடியவில்லையோ அந்த வாக்கு ஏன எந்த சைத்தன்யத்தினால் வாக்கு அப்பயுத்தியதே வாக்கானது பிரகாசிக்கின்றது எந்த வாக்குனால் சொல்ல முடியாததாக இருக்கின்றதோ அந்த வாக்கு எதை பிரகாசிக்கின்றதோ அதற்கு பேரு சைத்தன்யம் இது பஸ்ட் லைன் எத் வாசா அனப்பியு அனப்பியுதீதம் ஏன வாக் அப்பயுத்தியதே எதனால இந்த வாக்கு எதை வந்து பிரகாசிக்க வைக்க முடியாதோ இந்த வாக்கு எதனால பிரகாசிக்கின்றதோ அந்த பிரகாச சைத்தன்யம் அதுக்கு பேரு பிரகாச சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் தது ஏவ பிரம்மம் துவம் வித்தி வித்தி அறிந்து கொள் துவம் வித்தி நீ அறிந்து கொள் எப்படி அறிந்து கொள் தது ஏவ தது எது அந்த பிரம்ம ஆத்ம சைத்தன்யம் ஏவ அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் தது ஏவ பிரம்மம் என அறிந்து கொள் இங்க அறிந்து கொள் தெரிந்து கொள் புரிந்து கொள் உணர்ந்து கொள் அப்படின்னு அப்போ ஏனம் எத்தித்தம் உபாசத்தை ஏனம் எத்தித்தம் உபாசத்தை அப்படி சொல்றது உபாசத்தை சாதகர்கள் வழிபடுகிறார்களோ அந்த தேவதை ஈஸ்வரா அந்த ஈஸ்வரா யாரா அந்த தேவதையை உபாசிக்கின்றார்களோ உபாசத்தை தியானிக்கின்றார்களோ இதம் அது பிரம்மன் அல்ல அப்படி சொல்லிட்டா எப்படி எப்படின்னா அடுத்த வகுப்புல தான் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதட்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீகுருப்போ நம ோம்